ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டியபடி நம்முடைய தர்மங்களை ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரும் அதிலே இதுவரை நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை செய்ய வேண்டியதான முறைப்படிதான் செய்ய வேண்டும் அப்படின்னு வேதம் நமக்கு உத்தரவாக பிறப்பித்து அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சரித்திரத்தையும் காண்பித்தது அதைதான் நாம் விரிவாக பார்த்தோம் அடுத்ததாக உபாகர்மா அப்படின்னு ஒன்று வருது வரப்போகிறது ஸ்ராவணம் இந்த ஸ்ராவணம் என்பதை யார் யாரெல்லாம் செய்துக்கணும் எங்கே செய்துக்கணும் எதற்காக செய்துக்கிறோம் யாரை உத்தேசித்து செய்கிறோம் அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத விரிவாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் நாம் செய்ய வேண்டியதான கர்மாக்கள் அப்படின்னு முக்கியமாக நமக்கு நாற்பத்தி நான்கு சம்ஸ்காரங்கள் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது நாற்பத்தி நான்கு சம்ஸ்காரங்கள் அப்படின்னா வைதிக்கை கர்மபிஷ் புண்ணை நிஷேகாதிஜன்மாம் காரிய ஷரீரசம்ஸ்காரா பாவன பிரயத்தியசேகச்ச அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது நாற்பத்தி நான்கு சம்ஸ்காரங்கள் என்று கர்பதானத்திலிருந்து ஆரம்பமானது இதை அனைத்தும் இந்த சரீர சம்ஸ்காரத்திற்காகவும் நாம் எடுத்த இந்த மனுஷென்மாவை பயனுள்ளதாக ஆக்கிக்கிறதுக்காகவும் நாம் சேர்த்த புண்ணியங்கள் நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பதற்காகவும் செய்யப்பட வேண்டியவை இந்த சம்ஸ்காரங்கள் இந்த நாற்பத்தி நான்கு சம்ஸ்காரங்கள் மூன்று இடங்களில் சொல்லப்படுறது அதாவது ஸ்ரௌத்தம்னு ஒன்று ஸ்மார்த்தம்னு ஒன்று பௌராணிக்கம்னு ஒன்று ஸ்ரௌத்தம் அப்படின்னா வேதமே அதை செய்ய வேண்டியதான சொல்லி அதற்கான மந்திரங்களையும் காண்பித்து நேரடியாக நமக்கு வேதமே உபதேசிப்பதை ஸ்ரௌதம் அப்படின்னு சொல்கிறோம் அக்னிஹோத்திரம் தரிசபூர்ண மாசம்னு ஆரம்பித்து ஏழு ஹவிர் யஜங்கள் அக்னிஷ்டோமகான்னு ஆரம்பித்து ஏழு சப்த சோம யாகங்கள் இவைகளெல்லாம் ஸ்ரௌத்தம்னு பேர் வேதமே அதற்கான மந்திரங்களையும் காண்பித்து அதை செய்ய வேண்டியதான முறைகளையும் காண்பிச்சிருக்கு ஸ்மார்த்தம்னு இருக்குது அதாவது கிரிஹ்யோக்த கர்மாக்கள் அப்படின்னு சொல்கிறது கர்ப்பாதானத்திலிருந்து ஆரம்பித்து செய்யக்கூடியவைகளுக்கு கிரியோக்த கர்மான பேர் வேதம் சொன்னதை எடுத்து மகரிஷிகள் தன் சூத்திரம் வாயிலாக நமக்கு காண்பித்தது அதற்கு கிரியோக்த ஸ்மார்த்தம் அப்படின்னு சொல்கிறது மூன்றாவது பௌராணிக்கம் என்று இருக்குது அதாவது நாம் செய்யக்கூடியதான விரதங்கள் விநாயக சதுர்த்தி விரதத்திலிருந்து ஆரம்பித்து நாம் செய்யக்கூடியதான விரதங்கள் எல்லாம் பௌராணிக்கம் என்று பெயர் இப்படி மூன்று இடங்களில் நாம் செய்ய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் இந்த உபாக்கர்மா அப்படிங்கிறது வேத விரதமாக வருது அதாவது கிரியோக்த கர்மாவில் இந்த உபாக்கர்மா என்கிறது சொல்லப்படுறது அபஸ்தம்பர் உபாக்கரணே சமாபனே சரிஷிரிய பிரஜாயத்தே சதசஸ்பதிர்விதீயா அப்படின்னு காண்பிச்சிருக்க ஆபஸ்தம்ப கிரகிய சூத்திரத்தில் இந்த சூத்திரம் எதை சொல்கிறது அப்படின்னா இந்த நாற்பத்தி நான்கு சம்ஸ்காரங்களில் விரதங்கள்னு நான்கு வருது பிராஜாபத்தியம் சௌமியம் ஆக்னேயம் வைஸ்வதேவம் அப்படின்னு நான்கு விரதங்கள் வருது இது யஜுர்வேதிகளுக்கு ரிக்வேதிகளுக்கு கொஞ்சம் மாறுபடும் சாமவேதிகளுக்கு மாறுபடும் பேருதான் மாறுபடுமே தவிர இந்த விரதங்கள் உண்டு எல்லா வேதத்துக்காரர்களுக்குமே உண்டு இதற்கு வேதவிரதம் என்று பெயர் அந்த வேதவிரதம் என்பதை சொல்கிற இடத்துல தான் ஆபஸ்தம்பர் இந்த உபாகர்மாவையும் நமக்கு காண்பிச்சிருக்கார் இந்த உபாகரமாங்கிறத நாம் எதற்காக செய்துக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கணும் லௌக்கிகமாக நம் குழந்தைகளை நாம் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம் எல்கேஜியிலிருந்து ஆரம்பித்து நம் குழந்தைகளுக்கு ப்ளஸ் டூ வரைக்கும் அடிப்படையான படிப்பாக நம் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் பிறகுதான் நாம் நினைக்கும்படியாகவோ அல்லது குழந்தையை ஆசைப்படும் விதமாகவோ படிப்பு படிக்கணும் ஆனால் அவன் டாக்டர் படித்தாலும் சரி அல்லது வக்கீல் படிப்பு படித்தாலும் சரி ஆடிட்டிங் படிப்பு படித்தாலும் சரி அடிப்படையாக இந்த எல்கேஜியிலிருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உண்டு அப்படிங்கிறது மாதிரி நாம் எந்த படிப்பு படிப்பதாக இருந்தாலும் சரி என்ன தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி எங்கு வாழ்பவனாக இருந்தாலும் சரி அடிப்படையாக நமக்கு தேவை வேதம்ங்கிறது வேதத்தை தான் நாம் முதல்ல படிக்கணும் எப்படி அனைத்து குழந்தைகளுக்குமே எல்கேஜியிலிருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் நாம் படிக்க வைக்கிறோமோ அதே போல் முதல்ல நாம் படிக்க வேண்டியதான படிப்பு இந்த வேதம் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது வேதமேவ சதாபியேத்து தபஸ்தப்சன் திஜோத்தம அப்படின்னு காண்பிக்கிறது உபநயனம் என்று ஏழாவது வயசில் நமக்கு மகரிஷிகள் காண்பிச்சிருக்கா அந்த உபநயனம் என்கிறதுலேருந்து ஆரம்பித்து அனைவருக்கும் இந்த கட்டுப்பாடுகள் வருது அதுவரையிலும் சுதந்திரமாக இருக்கலாம் காமச்சாரவாதபக்ஷாக நினச்சபொழுது நினச்ச இடங்களுக்கு போகலாம் நினச்சபொழுது நினைச்ச வஸ்துக்களை சாப்பிடலாம் நினைத்தவர்களோடு எப்பொழுதும் வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற சுதந்திரம் இருக்கும் இந்த உபநயனம் என்கிறது ஆயிடுத்துன்னா நினச்சபொழுதெல்லாம் அனைத்து இடங்களுக்கும் போகக்கூடாது நினைத்தவர்களிடம் பேசக்கூடாது நினைத்த வஸ்துக்களையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்கிற கட்டுப்பாடுகள் வருது எதற்காக அப்படின்னா அவன் படிக்க வேண்டியதான படிப்பிற்காக உபநயனம் ஆயிடுத்துன்னா அவன் முதலில் படிக்க வேண்டிய படிப்பு இந்த வேதம்தான் வேதம் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையே இல்லை வேதம் அவனுக்கு கட்டாயம் அடிப்படையாக தேவை அதனாலே தான் வேதமே தஸ்மாத்யோத்தியேதவியா அப்படின்னு காண்பிக்கிறது சுவாத்தியாய அப்படின்னா தனக்குன்னு உள்ள வேதத்தை அத்தியேதவியா கட்டாயம் அத்தியயனும் செய்யணும் அப்படின்னு உத்தரவாக நமக்கு பிறப்பிச்சிருக்கு கட்டாயம் நாம் முதல்ல படிக்க வேண்டிய படிப்பு இந்த வேதமுங்கிறது இந்த வேதம்தான் நமக்கு நல்ல புத்தி சக்தியையும் தேக ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் நமக்கு கொடுக்கறது இந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உபாகர்மாவே சொல்லப்பட்டிருக்கு இதற்கான மேற்கொண்டு விவரங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்